நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய ஆனந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா வந்து ஒரு நாள் தன்னுடைய அரண்மனை தோட்டத்துல உழவிக்கிட்டு இருக்கும் போது மரத்துல இருந்த ஒரு குரங்கு இறங்கி வந்து ராஜா கிட்ட உனக்கு இந்த காசு வேணுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையை காட்டுச்சு அந்த கையில பார்த்தா ஒரு காசு இருந்தது ராஜாவுக்கே ஆச்சரியம் ஏதுடா இந்த குரங்குக்கு ஒரு காசு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஆச்சரியமா பாத்துட்டு இல்ல எனக்கு காசெல்லாம் வேணாம் போ அப்படின்ட்டு போயிட்டாரு அப்ப அந்த குரங்கு விடாம ராஜா பின்னாடியே வந்து உனக்கு காசு தேவைப்படும் நீ அந்த காசை வாங்கிக்கோ அப்படின்னு அப்ப ராஜா சொன்னாராம் எனக்கு காசெல்லாம் வேணாம் நீ என்ன தொல்ல பண்ணாம போ அப்படின்னு சொன்னாராம் அப்ப அந்த குரங்கு வந்து இல்ல இந்த நாட்டையே நிர்வகிக்கிற உனக்கு நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா அதனால நீ எதையும் வந்து வேணாம்னு சொல்லாத இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த காசை நீட்டவும் ராஜாவும் இந்த குரங்கோட பெரிய தொல்லையா இருக்கு பேசாம வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த காசை வாங்கிக்கிட்டாரான் குரங்கு இருந்து குரங்கு வேகமா ஓடி போய் மரத்து மேல உக்காந்துகிட்டு என்ன சொல்லுச்சுனா ஏ எல்லாரும் கேளுங்க ராஜா செலவுக்கு காசு இல்லாம என்கிட்ட கடன் வாங்கிட்டாரு ராஜா செலவுக்கு காசு இல்லாம என்கிட்ட கடன் வாங்கிட்டாரு அப்படின்னு கூவிக்கிட்டே அங்க இருந்து ஓடுச்சு அது மட்டும் இல்லாம அந்த குரங்கு அந்த நகரம் ஃபுல்லா போயி இத்கிட்ட இருந்த காசை வந்து கடை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இந்த செய்தி நகர் முழுக்க பரவி மக்கள் எல்லாம் பரபரப்பா பேசிக்கிட்டாங்க அரசனுக்கும் அந்த செய்தி காதுக்கு வந்தது உடனே ராஜா ரொம்ப அவமானமா நினைச்சாரு இந்த குரங்கு கிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டது எவ்வளவு பெரிய தவறா போச்சு அது ஆரம்பத்தில இருந்தே நம்ம கண்டுக்காம விட்டு இருந்து நினைச்சிட்டு அமைதியா இருந்துட்டாரு மறுநாள் போய் உலவிக்கிட்டு இருக்கும் போது அந்த குரங்கு மரத்துல இருந்து இறங்கி வந்தது எங்கிட்ட வாங்கின கடன் எப்ப நீ திருப்ப தரப்போற அப்படின்னு கேட்கவும் உங்ககிட்ட நான் கடனா வாங்கினேன் நீ காசு வேணுமான்னு கேட்ட உன்னோட தொல்லை தாங்க முடியாம நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினேன் இப்ப கடன் வாங்கினேன்னு சொல்லி ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் அந்த குரங்கு சொல்லிச்சான் ஆமா நான் உனக்கு இலவசமா குடுத்தேன் நினைச்சியா அதுக்கு நீ வட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் ராஜா எவ்ளோ வட்டி குடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு ஒரு காசுக்கு இன்னொரு காசு சேர்த்து நீ வட்டியா குடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் ராஜா போனா போகுது இந்த தொல்லை இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசோட சேர்த்து இன்னொரு காசையும் குடுத்து போப்போ அப்படின்னு விரட்டி விட்டாரு குரங்கு என்ன பண்ணுச்சு அதை எடுத்துக்கிட்டு வேகமா மரத்த பேல போய் உக்காந்துகிட்டு ராஜா எனக்கு வட்டி குடுத்தாரு ஆனா வட்டி குறைவாதான் குடுத்தாரு ராஜா எனக்கு வட்டி குடுத்தாரு ஆனா குறைவாதான் குடுத்தாரு அப்படின்னு சொல்லிச்சு அது மட்டும் இல்லாம அந்த நகர் முழுக்க போய் மறுபடி தண்டோரா போடுற மாதிரி ராஜா எனக்கு வட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போச்சு இந்த செய்தி மறுபடியும் நகர் முழுக்க பரவி அரசனோட காதுக்கு வந்தது அரசன் நினைச்சாரு இந்த பைத்தியக்கார குரங்கு கிட்ட பேசுனதுக்கு நமக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் எல்லாம் நம்மளோட தப்பு தான் அந்த குரங்கு நம்ம வந்து பேசும் நம்ம பாட்டுக்கு கண்டுக்காம நம்மளுடைய வேலையை பாத்துட்டு போயிருந்தோம்னா அந்த குரங்கு அது பாட்டுக்கு போயிருந்திருக்கும் தேவையில்லாம அதுகிட்ட பேச்சு கொடுத்ததுனால இப்ப இந்த மாதிரி அவமானப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சவரு மறுநாள் அந்த குரங்க சந்திக்கணும்னே தோட்டத்துக்கு போனாரு பார்த்தா எதிர்பார்த்த மாதிரி அந்த குரங்கு அங்க இருந்தது குரங்கு வேகமா இறங்கி வந்து ராஜா கிட்ட சொல்லிச்சு எனக்கு மீத வட்டியை எப்ப தரப்போற அப்படின்னு கேட்கவும் அவர் சொன்னாரு இங்க பாரு உனக்கு நான் எவ்ளோ வேணாலும் காசு தரேன் தயவு செய்து இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து ஊரெல்லாம் போய் என்ன பத்தி அசிங்கப்படுத்தி வச்சிருக்க உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு கேட்கவும் அந்த குரங்க சொல்லிச்சு எனக்கு நாலு காசு வேணும் அப்படின்னு கேட்டுச்சு உடனே அந்த ராஜா வந்து அஞ்சு காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அஞ்சு காசு கொடுத்து அந்த குரங்க விரட்டி விட்டாரு அந்த குரங்க வேகமா மரத்த மேல போய் ஏறி உக்காந்துகிட்டு ராஜா எனக்கு பயந்துகிட்டு எனக்கு ரொம்ப அதிகமாவே காசு கொடுத்துட்டாரு ராஜா எனக்கு பயந்துகிட்டு ரொம்ப அதிகமாவே காசு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நகர் முழுக்க போய் சொல்லுச்சு இத கேட்ட அரசன் தலையில அடிச்சுக்கிட்டு என்னடா இது வம்பா இருக்கு தேவையில்லாம இந்த குரங்கு கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே இனிமேலு இந்த மாதிரி வந்து சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்க கூடிய யாரு கூட பேச்சே வச்சிக்க கூடாது அப்படின்னு நினைச்சாராம் இந்த கதை கேட்கறதுக்கு ரொம்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம் நடந்துகிட்டாலும் அவங்களா ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க அவங்களா ஒரு பொருள் சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம போய் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்கள நம்ம கண்டுக்காம விட்டாலே அவங்க அங்க இருந்து போயிடுவாங்க மாறாக அவங்களுக்கு விளக்கம் சொல்றேன் பேர் வழி சொல்லி அவங்க அதையும் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க கூட இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு நமக்கு எப்ப தெரியுதோ அப்பே அவங்க கூட பேசுறத நிறுத்திடலாம் இல்லன்னா இந்த மாதிரிதான் நம்ம சொல்றது எல்லாத்தையும் திருச்சு திருச்சி வேற மாதிரி பேசிக்கிட்டு சரி நேயர்களே